அதில் முகமது ரசூலுல்லாஹ் என்று பதித்தார்கள் அது மூன்று வரிகளாக இருந்தது முகம்மது என்று ஒரு வரியிலும் ரசூல் என்று ஒருவரியிலும் அல்லாஹ் என்று ஒரு வரியிலும் இந்த அமைப்பில் எழுதப்பட்டிருந்தது ஆதாரம் சஹிகுல் புகாரி நபியவர்கள் இந்த பணிக்காக தங்களது தோழர்களில் நன்கு அனுபவம் வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தூதுவர்களாக அரசர்களிடம் அனுப்பினார்கள் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு மொஹர்ரம் மாதம் தொடக்கத்தில் அதாவது கைபர் தாக்குதலுக்கு சற்று முன்பு இந்த தூதுவர்களை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் அனுப்பினார்கள் என பேராசிரியர் மன்சூர் பூரி ரஹமத்துல்லாஹி அலேஹி திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் நபி அவர்கள் எழுதிய கடிதங்களின் விவரங்கள் பின்வருமாறு முதலாவது கடிதம் ஹபஷா மன்னர் நஜாஷிக்கு கடிதம் இந்த நஜாஷியின் பெயர் அஸ்ஹமா அல் அப்சர் ஆகும் ஹிஜிரி ஆறின் கடைசியில் அல்லது ஹிஜிரி ஏழு மொஹர் மாதத்தில் அம்ரி உமையால் அம்ரில்லாஹ் அன்பு மூலம் இவருக்காக கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார்கள் இமாம் தபரி தபறி அக்கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் பற்றி இருக்கிறார்கள்.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 அவருடன் முஸ்லிம்களில் ஒரு குழுவும் வருகிறது அவர் உங்களிடம் வந்தால் அவரையும் அந்த குழுவையும் விருந்தாளியாக கவனித்துக் கொள்ளுங்கள் அநியாயம் செய்வதை விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து இந்த கடிதம் மக்காவில் இருக்கும்போது எழுதப்பட்டது என்று விளங்க முடிகிறது இபனி இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலேஹி வாயிலாக இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலேகி அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் நஜ்ஜாஷிக்கு எழுதிய கடிதத்தின் வாசகம் என்னவென்றால் அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்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 நான் உமக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிறேன் நிச்சயமாக நான் இஸ்லாமிய தூதராவேன் நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள் ஈடற்றம் பெறுவாய் நூல் கொடுக்கப்பட்டவர்களே அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம் அல்லாஹுவை விடுத்து நம்மில் சிலர் சிலரை கடவுளாக ஆக்கி கூடாது என்ற நீங்களும் நாமும் ஒத்துக்கொண்ட விஷயத்திற்கு நீங்கள் வந்து விடுங்கள் நீங்கள் இதை புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து விடுங்கள் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நீ இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் உனது சமுதாயத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களின் குற்றமும் உண்மையே சாரும் ஆதாரம் தலாயிலு நுபுவா முஸ்தும் மாபெரும் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஹமீதுல்லாவிற்கு சில காலத்திற்கு முன் ஒரு கடிதம் கிடைத்தது அந்த கடிதம் இமாம் இப்னுல் கையூம் ரஹமத்துல்லா அலையு குறிப்பிட்டிருக்கும் கடிதத்திற்கு முற்றிலும் ஒப்பாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசமாக இருந்தது மேலும் டாக்டர் ஹமீது அவர்கள் அக்கடிதத்தை ஆராய்ச்சி செய்வதில் தனது பெரும் முயற்சியை செலவழித்ததுடன் அதில் உள்ள விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு பல அதிநவீன கருவிகளையும் பயன்படுத்தினார் அக்கடிதத்தை பற்றி தனது புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்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 ர் அவர்கள் குறிப்பிட்டதற்கு பின் இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் நஜாஷி மன்னருக்கு நபி சல்லூ அலைவசம் எழுதி அனுப்பிய வாசகம் என்று உறுதியுடன் கூறுகிறார்கள் ஆனால் நாம் கூறுவது என்னவென்றால் ஆதாரங்களை ஆராய்ந்த பின் இது நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் கடிதம்தான் என்பதில் சந்தேகம் ஆனால் இது ஹுதெய்பியா உடன்படிக்கைக்கு பின்புதான் எழுதப்பட்டது என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை மாறாக இபனி இஸ்ஹாக் மூலமாக இமாம் பைகக்கிய அறிவிக்கும் கடிதமே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் நபி சொல்லா அலைவாசலம் கிறிஸ்தவ அரசர்களுக்கும் கவர்னர்களுக்கும் எழுதி அனுப்பிய கடிதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது ஏனென்றால் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு நபி சொல்லாஹ் வலைசலம் எழுதும் கடிதத்தில் நூல் கொடுக்கப்பட்டவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி என்ற வசனத்தை குறிப்பிடுவார்கள்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 என்றாலும் இக்கடிதங்களையும் அதன் கருத்துகளையும் ஆராயும் போது நான் கூறும் இவ்விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் டாக்டர் ஹமீதுல்லா இப்னு இஸ்ஹாக் மூலமாக இமாம் பைகக்கு அறிவிக்கும் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ள கடிதத்தை நவியவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் அசமா மரணித்த பின் அவரது பிரதிநிதிக்கு எழுதினார்கள் என்று கூறுகிறார் ஆனால் இக்கடிதத்தில் அசமாவின் பெயர் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இவரிடம் கடிதத்திலோ அப்பெயர் கூறப்படவில்லை அல்லாஹுதான் உண்மையாக நன்கறிந்தவன் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் கடிதத்தை அம்ரு இபுனு உமையா நஜ்ஜாஷியிடம் ஒப்படைத்தார் அதை நஜ்ஜாஷி பெற்று அதை கண்ணில் ஒத்திக்கொண்டார் தனது சிம்மாசனத்தை விட்டும் கீழே இறங்கி பூமியில் உட்கார்ந்து ஜாஃபர் இபனு அபுதாலிவின் கையில் இஸ்லாமை தழுவினார் பின்பு நபியவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் அதன் வாசகம் என்னவென்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அல்லாஹுவின் தூதர் முகம்மதுக்கு அஸ்ஹமா நஜ்ஜாஷி எழுதுவது அல்லாஹுவின் நபியே அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஈடற்றமும் அவனது கருணையும் அருள்களும் உண்டாகட்டும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு உரிய இறைவன் வேறு யாரும் இல்லை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 ஜாஃபர் அல்லாஹ் வானு அவர்களையும் அவர்களுடன் இருக்கும் முஹாஜிரையும் தன்னிடம் திரும்ப அனுப்புமாறு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் நஜ்ஜா ஷியிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் அம்ரு இப்னு உமையால் அம்ரியுடன் அவர்கள் அனைவரையும் இரு கப்பல்களில் அனுப்பி வைத்தார் அம்ரு அவர்களை அழைத்துக் கொண்டு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கைவரில் இருந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம்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 மிஸ்ரு நாட்டு மன்னருக்கு கடிதம் மிஸ்ரு எகிப்து மற்றும் இஸ்கந்தரியா அலெக்சாண்டிய முகௌகிஸ் என்றழைக்கப்படும் அலேஹி கடிதம் அனுப்பினார்கள் ஆதாரம் ரஹமதுல்ல அக்கடிதத்தில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எழுதுகிறேன் அல்லாஹுவின் அடிமையும் அவனது தூதருமான மொஹம்மது கிப்திகளின் மன்னருக்கு எழுதுவது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 நாம் அல்லாகுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம் நம்மில் ஒருவரும் அல்லாகுவை அன்று எவரையும் இறைவனாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள் நம்பிக்கையாளர்களே இதனையும் அவர்கள் புரக்கணித்தால் அவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி ஆதாரம் ஜாது மகாத்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 இதுவே அனைத்திற்கும் போதுமான பரிபூர்ணமான மார்க்கமாகும் நிச்சயமாக இந்த நபி மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் அந்த மக்களின் குறைசிகள் அவருடன் மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள் யூதர்கள் அவரை பகைத்தார்கள் கிறிஸ்தவர்கள் அவருடன் நட்பு கொண்டார்கள் சத்தியமிட்டு கூறுகிறேன் நபி ஈசா அலிஹு சொல்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி நபி மூசா அலிஹாத்து வசலாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் அவ்வாறே நபி முகமது சொல்லு அலி வஸ்லாம் அவர்களை பற்றி நபி ஈசா அலிஹ் சொல்லாத்து வஸ்லாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் உம்மை நாங்கள் குர் பக்கம் அழைப்பது நீங்கள் தௌராத் நூல் உடையவர்களை பக்கம் அழைப்பதைப் போன்றுதான் ஒவ்வொரு நபி அனுப்பப்படும் போதும் அவரது மக்கள் எல்லாம் அந்த நபியின் சமுதாயமாக கருதப்படுவார்கள் எனவே அந்த மக்கள் அந்த நபிக்கு கீழ்ப்படைந்து நடப்பது கடமையாகும் நீங்கள் இந்த நபி அனுப்பப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே நீர் அவரை பின்பற்றியாக வேண்டும் ஈசாவின் மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து நாங்கள் உம்மை தடுக்கவில்லை மாறாக நாங்களும் உமக்கு அதைத்தான் ஏவுகிறோம் இந்த பதிலைக் கேட்ட முகவீஸ் இந்த நபியின் விஷயத்தில் நான் சிந்தித்து விட்டேன் அவர் வெறுப்பானவற்றை ஏவவில்லை அல்லது விருப்பமான ஒன்றை தடுக்கவும் இல்லை வழிகட்ட சூனியக்காரராகவோ பொய் குறிகாரராகவோ நான் அவரை கருதவில்லை மறைவாக பேசப்படும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் நபித்துவத்தின் அடையாளம் அவரிடம் இருக்க கண்டேன் இருந்தாலும் நான் மேலும் யோசித்துக் கொள்கிறேன் என்று ஹாத்தி பதில் கூறினார்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 இக்கடிதத்தில் இவர் வேறு எதையும் குறிப்பிடவில்லை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இரண்டு அடிமை பெண்களில் ஒருவர் மாரியா மற்றொருவர் சீரீன் கோவேறு கழுதையின் பெயர் துல்துல் ஆகும் பிற்காலத்தில் வந்த மன்னர் முஹாவியாதியுல்லாஹ் வன்கு அவர்களின் காலம் வரை துல்துல் உயிருடன் இருந்தது ஆதாரம் ஜாதுல் மாரியாவை நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் தனக்காக வைத்துக் இவர் மூலம் நபி இப்ராஹிம் என்ற குழந்தை பிறந்தது சீரீனை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் ஹஸான் இப்னு சாபித் அலையுல்லாஹ் வென்ற அன்சாரி தோழருக்கு வழங்கினார்கள் அடுத்து மூன்றாவது பாரசீக மன்னருக்கு கடிதம் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பாரசீக மன்னர் கிஸ்ராவிற்கும் கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதம் என்னவென்றால் அலவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் தூதர் முகம்மது பாரசீகர்களின் மன்னர் கிஸ்ராவிற்கு எழுதும் கடிதம்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 அவ்விருவரிடமும் ஒரு கடிதத்தை கொடுத்தான் இக்கடிதம் கிடைத்தவுடன் நபியவர்கள் ஒருவரின் பெயர் கஹர்மானா பான வைகி இவன் கணக்கு மற்றும் பார்சி மொழியை அறிந்தவன் இரண்டாம் அவன் பெயர் குர்குரு இந்த இருவரும் மதினா வந்து நபி அவர்களை சந்தித்தார்கள் அந்த இருவரில் ஒருவன் நபியவர்களிடம்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 நான்காவது ரோம் நாட்டு மன்னருக்கு கடிதம் நபியவர்கள் ரோமின் மன்னர் ஹெர்குலஸ் ஹிர்கலுக்கு எழுதிய கடிதத்தின் வாசகத்தை இமாம் புகாரி ரஹமத்துல்ல அழகி ஒரு நீண்ட ஹதீசுக்கு இடையில் குறிப்பிடுகிறார்கள் அது அளவற்ற அரலாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் அடிமையும் அவனது தூதருமான முகமது ரோமின் மன்னர் ஹர்க்கலுக்கு எழுதுவது நேர்வழியை பின்பற்றுபவருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் இஸ்லாமிய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 அவரிடம் நீங்கள் இதை புஸ்ராவின் கவர்னரிடம் கொடுங்கள் கவர்னர் அக்கடிதத்தை மன்னர் கைசரிடம் கொடுக்கட்டும் என்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் கூறினார்கள் இது தொடர்பாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கும் நீண்ட அறிவிப்பை இங்கு பார்ப்போம் அது அபு சுஃபியான் மற்றும் குரேஷி காபிர்களுடன் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஹுதைபியாவில் ஒப்பந்தம் செய்திருந்த காலம் அக்காலத்தில் அபு சுஃபியானும் குறைஷி காபிர்களும் வணிகர்களாக ஷாம் சிரியா சென்றிருந்தார்கள் அபுசுஃபியான் தனது சக தோழர்களுடன் இருக்கும்போது அவரிடம் ஹெர்குலிஸ் மன்னன் ஒரு தூதுவனை அனுப்பி ரோம் நகர பெருந்தலைவர்கள் கூடியிருக்கும் மஸ்ஜிது அக்சாவில் தனது அவைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் ஹிர்கல் ரோமிலிருந்து அங்கு அப்போது வந்திருந்தார் அபு சுஃப்யான் தனது குழுவுடன் அங்கு வரவே அவர்களை ஹிர்கல் வரவேற்று அமரவைத்தார் பிறகு தனது மொழிபெயர்ப்பாளரையும் அவைக்கு வரவழைத்தார் இதற்கு பின் நாம் நேரடியாக அபு சுஃபியான் கேட்போம் மன்னர் கேட்டார் தன்னை நபி என்று கூறும் அந்த மனிதருக்கு மிக நெருங்கிய உறவினர் யார் அபு சுஃப்யான் மிக நெருங்கிய உறவினர் நான்தான் என்றார் உடனே மன்னர் அவரை என்ன கொண்டு வாருங்கள் அவருடைய தோழர்களை அவருக்கு பின்பக்கம் இருக்க அடுத்து தனது மொழி பெயர்ப்பாளனிடம் தன்னை நபி என கூறும் அந்த மனிதரை நபியை பற்றி இவரிடம் கேட்பேன் அதாவது அபு கேட்பேன் இவர் என்னிடம் பொய்யுரைத்தால் அபுசுஃப்யான் தோழர்களான நீங்கள் இவர் பொய் கூறுகிறார் என்று தெரிவிக்கவும் இதனை மொழிபெயர்த்து இவர்களிடம் கூறு அதற்கு அபு சுஃப்யான் மனதிற்குள் நான் பொய் கூறுவதாக என் சொல்லி விடுவார்களோ என்ற வெட்கம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நபி அவர்களை பற்றி நான் பொய் சொல்லி இருப்பேன் மன்னர் கேட்டார் உங்களில் அவரது குடும்பம் எப்படிப்பட்டது அபுசுஃப்யான் பதில் சொன்னார் அவர் எங்களில் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் அடுத்து உடனே மன்னர் கேட்டார் இதற்கு முன்பு இறைவன் ஒருவன் நான் அவனது தூதன் என்ற இச்சொல்லை உங்களில் யாராவது சொல்லியிருக்கின்றார்களா அபுசுஃபியான் சொன்னார் இல்லை மன்னர் மீண்டும் கேட்டார் இவரது முன்னோர்களில் யாராவது அரசராக இருந்தாரா அபுசுஃபியான் சொன்னார் இல்லை மீண்டும் மன்னர் கேட்டார் அவரை பின்பற்றுபவர்கள் மக்களில் சிறந்தவர்களா அல்லது எளியவர்களா அடுத்த பதில் எளியவர்களே மீண்டும் மன்னர் கேட்டார் அவர்கள் அதிகரிக்கின்றார்களா குறைகின்றார்களா அபுசுஃபியான் சொன்னார் அதிகரிக்கின்றர் கேட்டார் அவரது மார்க்கத்தில் இணைந்த பின் யாராவது அந்த மார்க்கத்தின் மீது வெறுப்பு கொண்டு மதம் ஆறுகின்றார்களா பதில் இல்லை அடுத்த கேள்வி இச்சொல்லை சொல்வதற்கு முன்பு அவர் பொய் பேசுவார் என சந்தேகப்பட்டதுண்டா பதில் இல்லை மீண்டும் மன்னர் கேட்டார் அவர் மோசடி செய்ததுண்டா அபு சுஃபியான் சொன்னார் இல்லை நாங்கள் அவரிடம் தற்போது ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம்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 அல்லாஹ ஒருவனையே வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்று கட்டளையிட்டு சிலை வணக்கத்தை விட்டு உங்களை தடுக்கிறார் மேலும் தொழுகை வாய்மை கற்பொழுக்கம் உறவைப் பேணுதல் போன்ற நல்ல பண்புகளை ஏவுகிறார் என்று கூறினாய் நீ கூறியவை அனைத்தும் உண்மையாக இருந்தால் என்னுடைய இரண்டு கால்களுக்குக் கீழ் உள்ள இந்த இடங்களை அவரே அரசாள்வார் நிச்சயம் அவர் தோன்றுவார் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உறுதியாக அவர் உங்களிலிருந்து வருவார் என நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவரை சென்றடையும் வழி எனக்கு தெரிந்திருந்தால் சிரமம் பார்க்காமல் அவரை சந்திப்பேன் நான் அவர் அருகில் இருந்தால் அவருடைய கால்களை கழுவுவேன் என்றார் பின்பு புஸ்ராவின் ஆளுநர் வாயிலாக தனக்காக திகாவிடம் நபி சலோலா ஹலைவசலம் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை தன்னிடம் கொடுக்க வேண்டினார் ஆளுநர் நாம் கண்ட அக்கடிதத்தை மன்னர் படித்து முடித்த அங்கே மக்களின் சப்தங்கள் உயர்ந்தன கூச்சல்கள் அதிகமாயின அபு சுஃப்யான் வெளியேற்றும்படி கூற நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் நாங்கள் வெளியேறும் போது நான் என் தோழரிடம் கூறினேன் ரோமர்களின் மன்னன் கூட அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு கபிஷாவின் பேரனுடைய காரியம் உறுதியாகிவிட்டது என்று அபு கூறினார் அபு கபிஷா என்பது நபி அவர்களின் பாட்டனார் ஆவார் இவர் இணை இருந்தார் பின்பு ஒருமுறை சிரியா சென்றபோது அங்கு கிறிஸ்தவ மதத்தை தழுவினார் நபி அவர்களும் புதிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியதால் அவருடன் இணைத்து நபி அவர்களை இவ்வாறு அழைத்தார்கள் ஆதாரம் தலாயிலு அப்போதே அல்லாஹுவின் தூதர் விஷயத்தில் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என நான் நம்பிக்கையுடன் இருந்தேன் முடிவில் அல்லாஹ் எனக்கு இஸ்லாமை ஏற்க அருள் செய்தான் என்று அபு சுஃப்யான் கூறினார் அலிஹி வசல்லம் அவர்களின் கடிதம் கைசர் மன்னரிடம் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது என்பதை அபு நேரில் பார்த்து புரிந்து இவ்வாறு கூறினார் மேலும் நபி சொல்லுலாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் தூதுவர் திகியாவிற்கு மன்னர் கைசர் பெரும் செல்வத்தையும் உயர்ந்த ஆடைகளையும் கொடுத்து கௌரவித்தார் அந்த அளவுக்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் கடிதம் அவரிடம் மாறுதலை ஏற்படுத்தியது திக்யா ரொதையொல்லாக அன்பு திரும்ப மதினா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் வழியில் ஹிஸ்மா என்ற இடத்தில் ஜுதாம் கிளையைச் சேர்ந்த சிலர் அவரின் பொருட்கள் அனைத்தையும் வழிப்பறி செய்து கொண்டார்கள் பின்பு மதினா வந்து சேர்ந்த திக்யா தனது இல்லம் செல்வதற்கு முன் நேராக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை சந்தித்து நடந்ததை கூறினார்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 நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள்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 அல்லாஹின் தூதர் முகமது அலிக்கு எழுதி கொள்வது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் குதிரையும் ஒட்டகமும் எதுவரை செல்ல முடியுமோ அதுவரை எனது மார்க்கம் வெற்றி பெறும் இஸ்லாமை ஏற்றுக் கொள்ளுங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ள பகுதிகளையெல்லாம் உங்களுக்கே தந்து விடுகிறேன் இக்கடிதத்தை அனுப்புவதற்கு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் சலீத் இப்னு அம் அல் ஆமிரி அனு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள்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 ஏழாவது சிரியா நாட்டு மன்னருக்கு கடிதம் இவர் பெயர் ஹாரிஸ் இப்னு அபு ஷமீர் அல் கசானி ஆகும் நபி சொல்லாஹ் அலேவசல்லம் இவருக்கு எழுதிய கடிதம் என்னவென்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் தூதர் முகமது ஹாரிஸ் இப்னு அபு ஷமீருக்கு எழுதியது நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்டு அவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டவருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் தனக்கு இணை துணை இல்லாத ஏகனான அல்லாஹ் ஒருவனையே நீர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கிறேன் அப்படி செய்தால் உங்கள் ஆட்சி உங்களிடமே நிலைத்திருக்கும் அசத் இவனு குசைமா கிளையைச் சேர்ந்த ஷுஜா இப்னு வஹப் இக்கடிதத்தை எடுத்துச் சென்றார் இவர் ஹாரிஸிடம் கடிதத்தை ஒப்படைத்த அதை தூக்கி எரிந்துவிட்டு என்னிடமிருந்து எனது ஆட்சியை யாரால் பிடுங்க முடியும் இதோ நான் அவரிடம் புறப்படுகிறேன் என்று கர்ஜித்தான் இவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை கடும் கோபம் கொண்ட கைசர் மன்னரிடம் நபியவர்கள் மீது போர் தொடுக்க அனுமதி கேட்டான் ஆனால் கைசர் அவனை தடுத்து விட்டார் பின் கடிதம் கொண்டு வந்த ஷுஜா இப்னு வஹப்புக்கு அன்பளிப்பாக ஆடைகளையும் வழி செலவுகளையும் கொடுத்து அழகிய முறையில் ஹாரிஸ் அனுப்பி வைத்தான் எட்டாவதாக ஓமன் நாட்டு அரசருக்கு கடிதம் நபியவர்கள் ஓமன் நாட்டு அரசர் ஜெய்பர் மற்றும் அவரது சகோதரர் அப்துக்கு கடிதம் அனுப்பினார்கள் அதன் வாசகம் என்னவென்றால் அளவற்ற அர்ளாலனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவின் தூதர் முகமது அல் ஜுலந்தாவின் மகன்களான ஜெய்பர் மற்றும் அப்துக்கு எழுதுவது நேர்வழியை பின்பற்றுபவருக்கு ஈடற்றம் உண்டாகட்டும் நான் உங்கள் இருவருக்கும் இஸ்லாமிய அழைப்பு விடுக்கின்றேன் நீங்கள் இருவரும் இஸ்லாமியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈடேற்றம் பெருவீர்கள் நான் மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதராவேன் உயிருடன் இருப்பவர்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்கும் அல்லாஹுவை நிராகரிப்பவருக்கு நிச்சயம் வேதனை உண்டு என்பதை அறிவிப்பதற்கும் அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கின்றான் நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உங்களையே நான் ஆட்சியாளர்களாக ஆக்கிவிடுவேன்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 அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை அவனை தவிர வணங்கப்படும் அனைத்தையும் விட்டு நீர் விலகிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக முகமது அல்லாஹுவின் அடிமை அவனது தூதரன்று நீர் சாட்சி கூற வேண்டும் என்றார் அதற்கு அப்து அம்ரே நிச்சயமாக நீர் உனது கூட்டத்தினரின் தலைவருடைய மகன் உனது தந்தை என்ன செய்தார் அவர் நாங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் என்றார் அதற்கு அம்ரு முகம்மதை ஏற்றுக் கொள்ளாமல் அவர் மரணித்து விட்டார் அவர் இஸ்லாமை ஏற்று நபி சொல்லு அலேவாஸ்லாம் அவர்களை உண்மைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நடக்கவில்லை நானும் எனது தந்தையின் கொள்கையில்தான் இருந்தேன் இறுதியாக அல்லாஹ் எனக்கு இஸ்லாமிய நேர்வழியை காட்டினான் என்றார் அப்து நீர் எப்போது அவரை பின்பற்ற ஆரம்பித்தாய் என்று கேட்டார் அதற்கு அம்று சமீபத்தில்தான் மிக நெருக்கத்தில்தான் என்றார் மீண்டும் அப்து நீர் எங்கிருக்கும் போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்டார் அதற்கு நான் நஜாஷியிடம் இருக்கும்போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு என்று கூறினார் மீண்டும் அப்து அப்போது அவரது கூட்டத்தினர் அவரின் ஆட்சிக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டார் அதற்கு அம்ரு அவரது ஆட்சியை ஏற்று அவரை பின்பற்றியே நடந்தார்கள் என்று கூறினார் அப்து அவை தலைவர்களும் பாதிரைகளும் அவரை பின்பற்றினார்களா என்று கேட்டார் அம்ரு ஆம் என்று பதில் சொன்னார்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 அது ஹிர்களுக்கு தெரியும் என்பதை நீர் எவ்வார் அறிந்து கொண்டீர் என்று கேட்டார் அதற்கு அம்பு அதாவது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 அதற்கு அப்து இது மிக அழகிய பண்பாடாயிற்றே தர்மம் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு அம்ரு அதுலாக வான்கு நபி அவர்கள் பொருட்களில் இன்னின்னவற்றில் ஏழை வரி கொடுக்க வேண்டுமென கடமையாக்கியிருக்கிறார்கள் அதுபோல் ஆடு மாடு ஒட்டகங்களிலும் என்று சொன்னார் அதற்கு அப்து அம்ரே இலை தழைகளை தின்று தண்ணீரை குடித்து வாழும் எங்களது கால்நடைகளிலுமா வசூலிக்கப்படும் என்று கேட்டார் அதற்கு அம்ரு அது எல்லா்கு ஆம் அவ்வாறுதான் என்று பதில் சொன்னார் அதற்கு மீண்டும் அப்து எனது கூட்டத்தினர் உங்களை தூரமாக இருக்கிறார்கள் அவர்களிடம் படைபலமும் அதிகமாக உள்ளது எனவே அவர்கள் இதற்கு கட்டுப்படுவார்கள் என்று நான் என்னவில்லை என்று சொன்னார்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 குறைசிகள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று என்னிடம் சொல்ல மாட்டாயா என்றார் குறைசிகள் அவரை பின்பற்றி விட்டார்கள் மார்க்கத்தில் ஆசையுடன் சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்த்தவர்கள் வாழினால் அடக்கப்பட்டார்கள் என்றேன் அவர் அவருடன் யார் இருக்கிறார்கள் என்றார் அப்போது நான் மக்கள் எல்லாம் இஸ்லாமிய விரும்பியே ஏற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுத்த நேர்வழியாலும்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 எல்லாம் தூது அனுப்பினாரோ அவர்கள் அனைவரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே நாமும் அவரை ஏற்றுக் நமக்கு நல்லது என்று கூறினார் மறுநாள் விடிந்தபோது அப்தீன் சகோதரர் என்னை வரவழைத்து அவரும் அவரது சகோதரரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை உண்மையாளராக ஏற்றுக்கொண்டார்கள் அங்கு ஜக்காத் ஏழை வரி ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் என்னை எதிர்த்தவர்களை அடக்க எனக்கு உதவியும் செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் முன்பின் தொடர்களை நாம் ஆராயும்போது இதுதான் இறுதியாக நபி சொல்லாஹாஹ் அலிவாஸ்லம் அனுப்பிய கடிதமாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது அநேகமாக மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இக்கடிதம் அனுப்பப்பட்டு நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்கள் பல அண்டை நாட்டு மன்னர்களுக்கு இக்கடிதங்களின் மூலம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்துச் சொன்னார்கள் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள் சிலர் மறுத்துவிட்டார்கள் என்றாலும் நிராகரித்தவர்கள் எப்போதும் நபி அவர்களைப் பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார்கள் நபி பெயரும் மார்க்கமும் அவர்களுக்கு நன்கு அறிமுகமாகிவிட்டது